வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சமையல் குறிப்பு சமையல் குறிப்பில் வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறது பீட்ரூட் பொரியல் பீட்ரூட்னா எங்களுக்கு வந்து பிடிக்காது எங்க வீட்டில் செஞ்சாலே சாட மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க வீட்டில் பீட்ரூட் காலி ஆயிரும் எப்படின்னா ஒரு கால் கிலோ பீட்ரூட் எடுத்துட்டு பொடியா நறுக்கி கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கடுகு வடித்தோடனே உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டு பொறிச்சிட்டு ஒரு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு நல்லா பொரிச்சிருங்க அதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சிருக்க பீட்ரூட்டை அதில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பீட்ரூட்டை நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு பல்லு பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அதாவது நைஸாக இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் அந்த தேங்காயில் உள்ளதும் அந்த பூண்டில் உள்ள ஈரமே போதும் அதை வச்சு நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கரெக்டாக இந்த பீட்ரூட்லாம் அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் இந்த அரைச்ச கலவையில் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க கொத்தமல்லித்தலை தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இதை பரிமாறி பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் கலந்த சாதம் தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் இந்த இந்த பீட்ரூட் பொரியல் வந்து சூட் ஆகும் சாதத்திலே போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது பீட்ரூட் உங்களுக்கு இருக்காது பரிமாறிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது அந்த அளவுக்கு கலியாயிடும் செஞ்சு பாருங்களேன் நன்றி